வணக்கம் ஜூலை 16 ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றனையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இரண்டாயிரத்தி 20 இருபதாம் ஆண்டிற்கான மத்திய அரசு பட்ஜெட்டில் விண்வெளித்துறைக்கு பதினைந்து புள்ளி ஆறு சதவிகித ஊக்கத்தை பெறுகிறது இரண்டு ரிசர்வ் வங்கி மத்திய வங்கியின் பிற செயல்பாடுகளில் ஒழுங்குமுறை மற்றும் மேற்பார்வையை மேம்படுத்த கொண்டு வந்துள்ள திட்டத்தின் பெயர் உத்கர்ஷ் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மூன்று கவுசல் யுவா சம்பாத் மாநாடு மத்திய திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகத்தால் தொடங்கப்படவுள்ளது இனி இன்றைய நட்டினை பொது கேள்விகள் ஒன்று நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு நிதி அளிப்பதற்காக எந்த அமைப்புடன் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் கையெழுத்திட்டது இரண்டு தேசிய கிரிக்கெட் அகாடமியின் தலைவராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார் மூன்று இந்திய கடற்படை கப்பல் தர்காஷ் மூன்று நாள் பயணத்திற்காக மொரோக்கோவின் எந்த நகரத்திற்கு வந்தடைந்தது மீண்டும் சந்திப்போம் நன்றி